குரு கொண்டாடணும் இருந்து அதுக்கப்புறம் தான் ஆக முடியும் பெரியவர்கள் எல்லாருமே நீங்கள் எந்த குருமார்கள்லாம் வந்து பிரம்மஜானியான குருமார்கள் யாரை நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் ஒரு ஒன்று சிஷியராக நல்ல சிஷியராக இருந்தார் ஆதி சங்கர எடுத்துக்கோங்க சங்கர வந்து இது ஆபத் சந்யாசம் மாதிரி அங்கிருந்து காலடையிலும் கிளம்பணும் சன்னியாசம் வாங்கிட்டார் அவர் அவருக்கு எல்லாம் தெரியும் மந்திரம் தெரியும் சொன்னார் அந்த பிரேஷோச்சார மந்திரம்னு சொல்வார்கள் அதை சொன்னார் உடனே முதல்ல காலை விட்டது அம்மா வாடா வீட்டுக்கு போகலாம் என்னம்மா நாங்கள் சன்னியாசம் வேண்டாம்மா உலகத்தில் எல்லோருமே என்னை பிட்சு போட்டோ எல்லோருமே அம்மா தான் அன்னபூர்ணி அப்படின்னா கிளம்பினா நேராக நர்மத கரைக்கு வந்தார் அங்கே நர்மத பிரவாகத்தில் இருக்குது நர்மத பிரவாகத்தில் கமண்டில் வந்து தேக்கினார் அங்கே கோவிந்த குருவை பார்த்தார் கோவிந்த குருவுடைய அந்த பாதுகையை பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணார் ஏகாவது சொன்னால் யாருன்னு கேட்டவுடனே அவர் வந்து அழகாக அவர் பதில் சொன்னார் சிவோகம் சிவோகம் அதுத்தான் அந்த இதில் சிவபுராணத்தில் ஆரம்பத்தில் சங்கரபத் பாலருடையும் லகு பிரகாணத்தில் விடாமல் ஆரம்பத்தில் சொன்னாங்க அப்படி அவர் ஒரு நல்ல சி சிஷ்யர் எங்கள் சுவாமி ஒரு நல்ல சிஷ்யர் யார் எந்த ஒரு நீங்கள் ஒரு குருவார்களாக இருக்க இருக்கிறவர்களாக அவரெல்லாம் நல்ல சிஷ்யர் அழந்திருக்கு அது மாதிரி கண்ணனும் ஒரு நல்ல சிஷியனாக இருந்தேன் அறுபத்தி நாலு நாளில் அறுபத்தி நாலுல இப்படி சிக்ஷா வியாக்கரணம் சந்து நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் இப்படி ஆறு வேரங்கங்கள் உபவேரங்கள் அதாவது இந்த ஆயுர்வேதம் தனுர்வேதம் அப்படியெல்லாம் இருக்குது நாலு வேதங்கள் அப்புறம் ரிக்கஜு சா அத்தர்வண வேதங்கள் அடுத்ததையும் தர்மசாஸ்திரங்கள் மீமாச தர்க்கசாஸ்திரம் தர்க எல்லாம் மனு போன்ற ராஜநீதிகள் ராஜநீதியிலே ஆறு விதம் இருக்குது சந்தி விக்கிரகம் யானம் ஆசனம் துவைத்தம் ஆசயம் இதெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் அறுபத்தி நாலு கலைகள் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டார்கள் அப்போது அறுபத்தி நாலு எல்லாம் அறுபத்தி நாலு நாட்கள் முடிச்சாச்சு ஏன்னா ஏகசந்த கிராகி அவர் வந்து லோகத்துக்கு காணிக்கணும் எல்லாத்தையும் கற்றுண்டாச்சு அப்போ இப்போ கண்டன் சொல்கிறது தான் கீதை வந்து மூன்று விதமான மதாச்சாரிகளும் கீதை தான் அதுதான் ஆச்சாரியர்கள் சொல்கிறார் பஜகோவிந்தத்தில் பகவத்கீதா கீதா கொஞ்சம் கற்றுண்டாக போகிற அப்படின்னா அவன் வந்து அப்படியோடு பகவத்கீதா வசத்தியாக ிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு சாஸ்திரம் பகவத்கீதை அப்படி இருக்குது பார்த்தார்கள் இவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜெகத்குரு சிறிவர்கள்லாம் பகவான் பகவத் அம்சம் இருக்குது ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் இது சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் எப்படி இருக்கணும் அவர் அவ்வளோ ஒரு ஞானவான் சாஸ்திரவான் பண்டிதவான் வித்துவான் அப்பப்பா அவ்வளோ அவர் பண்ணிருக்கார் கற்காச்சாரம் தெரிஞ்சிருந்தா அனுப்பியிருக்கார் அவரே சொல்லி கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் அவர் அனுப்பிச்சார் அவர் அப்போ அப்படியே உஜ்ஜயில் இருக்கப்போம் சாந்தி பணி அப்படி இருக்கு அவர் பார்த்தார் குரு தட்சிணை கொடுத்தாராம் வந்து அந்த குரு குல அது வந்து சார்த்தகமாகும் அப்போ அவர் படித்த படிப்போம் சார்த்தகமாகும் எல்லாத்தையும் கரெக்டாக ராமமர்த்தன் மாதிரி தான் ஒழுங்காக பண்ணது என்ன கிருஷ்ண மத்தன் எல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டுக்கான் குரு தப்பும் பண்ண பாவம் அந்த குழந்தை ஒன்றும் சொல்லக்கூடாது எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுக்கான் அதனால் கிருஷ்ணன் சரியாகத்தான் நடத்தினான் குருகல வாசம் கொடுங்க அப்படின்னார் அவர் ராமர் என்ன குருகுல இந்த குரு தட்சிணை கொடுத்தான்னு தெரியாது ஆனால் கண்ணன் க குரு குரு தட்சிணை கொடுத்தான் சந்தேகமே கிடையாது ஆனால் குரு தட்சிணன் கொடுத்தான் அவர் அவர் பார்த்தார் சாந்தி தன்னுடைய பத்னிட்ட கலந்து ஆலோசித்தார் பிரபாசர் கஷேரத்தில் அவருடைய ஒரு பிள்ள இருந்தான் அப்போ பிரபாசங்கிறது மேற்கு கடற்கரை ஓரையில் இருக்கக்கூடிய ஒரு சிவக்ஷேத்திரத்தை பக்கத்தில் இருக்கு சோமநாத் பக்கத்தில் சோமநாத் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குது அங்கே அடியன் வந்து ஒரு சந்திரகிரகணம் போது கரெக்டாக அவங்களுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து தர்ப்பணம் பண்ண சான்ஸ் அதுக்காக இதுக்காக பண்ணி அப்படி பிரபாச கஷேத்திரம் ஒரு வசத்தியான அந்த அலையால் சமுத்திர ராஜனுடைய அந்த குழந்த போயிட்டு போடுறார் அதை கேட்டார் திருப்பி கொடுனார் எல்லா சக்கல வீதமான பேராற்றல் படைத்தவர்கள் நம்ம ரெண்டு பேரும் மகாரதர்கள் கிருஷ்ணன் பலராமன் தேரில் ஏறிண்டான் போகலாம் நிறைய நேர பிரபாச கஷேத்திரம் பண்ணார் இப்போ இருக்கிறதே இவர் இருக்கிறது வந்து உஜ்ஜென் மத்திய பிரதேஷம் அதுதான் சந்திப்பு நீ ஆசிரமம் இது பிரபாசேத்திரம் இருக்கிறது குஜராத்து சௌராஷ்டிராவில் சோமநாத் பக்கத்தில் இருக்கு சோமநாத் ரொம்ப பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் இருக்கு அந்த இடம் அப்போ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அவ்வளோதான் அப்படி இருக்கக்கூடிய இடம் அங்கே நேராக வந்தார்கள் அப்போ எப்படி அவ்வளோ தூரம் ரத்தத்தில் வந்தார்கள் வந்து அந்த சமுத்திர வந்து வந்து நின்ன ஒன்றே போகிறோம் அவ்வளோதான் பயந்து கட பயந்து நடுங்கி ஓடி வந்து பரமாத்மான்னு தெரியும் இதெல்லாம் ராமாதாரர்கள் இல்லை உடனே அடிச்சு அடிச்சு அதை மத்பயாச்சி பார்த்து பார்த்தோம் சூரியத்தவரி அப்படி புக்யுத்தாவரி பஞ்சத்தையும் சொல்கிறாள் அப்படி ஓடி வந்தாரன் பரமாத்மன்ப்பா ஒரு பரி அப்பா அவருக்கு வந்த உண்டை சமுத்திரராஜம் எப்போ இங்கே வந்து பெரிய உன்னுடைய அலைகளால் என்னுடைய குரு வந்து விழுங்கப்பட்டது திருப்பி கொடுவானே அப்படின்னு அப்படின்னு சொன்ன ஒன்று உண்டாப்பா போட்டு கொடுத்துட்லாம் கரெக்டாக சமுத்திரராஜன் போட்டு கொடுத்தான் தேவதேவா கிருஷ்ணா நான் கடத்தலப்பா நான் ஒன்று கொண்டு போகல பஞ்ச ஒரு அசுரன் இருக்கான் இந்த ஜலத்துக்குள்ள இருக்கான் அவன் சங்க்ரூபத்தில் இருக்கான் அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான் அவன் தான் இந்த குழந்தைய அந்த குழந்தைய அவருடைய குரு புத்திரனை எடுத்துன்னு போயிருப்பான் அப்படின்னு போட்டு கொடுத்தான் மேலே நம்ம மூலத்தை சேவிப்போம் நாற்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் அது மேலே சேவிப்போம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து சேவிப்போம் ஆ தேனாகுதோ நூனம் துப்பம் பிரபு ஜலமார் ஆகோ நூன்து சுவரம் பிரபு ஜலமா தரங்க சங்கம் ஆயமாத்து ரஹசம்யம யமச்சதித்தா தரங்க சங்கமாத்து தரமன யமஸ் தயிா புரி கனர் சங்கம் பிரத்மு சயு சங்கர்மார் பிரயமோய் ஜனர் சங்கம் பிரத்மோ சயுத சங்கனாக்கணிய பிரயமோயமாக தயோ சஃ மகே பிபம் விரிதா வாச்சாவிரம் சர்வூத்த சையம் லீலாமனுஷே விஷ்ணு யோ கரமுகம் தோ சஃபீ சக்கிரம் ரஹித்தம் உச்ச அவனம் சர்வூத்தம் லீலாமனுஷே விணு வோ கரமுகம் ஸ்ரீபகவன் வாச்சாருப்பீத்தனம் ஆனையமாராஜ மச்சாசனப்புபந்தனம் ஆனையேமாராஜ மச்சனபுரஸ் நாற்பத்தி அஞ்சு இப்படின்னா கட்டளை இட்டான் கண்ணன் அதுக்கு தான் அதுதான் அப்படி பண்ணது கட்டளை இட்டான் நாற்பத்தி ஒன்றுலேருந்து மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் சமஸ்கரண பூர்வார்த்தத்தில் நாற்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்க்குறோம் குரு வீட்டு கொண்டு வந்து கொடுக்குறார் கண்ணன் ஏதாவது எப்போ இறந்து போன குரு புத்திரனை கொண்டு வந்து கொடுக்குறார் அதுதான் அவருடைய பகவானுடைய ஒரு தீவிரமாக விடாத குரு காமிக்கக்கூடிய ஒரு கைந்தரியம் ஆஸ்தேத்தேனா ஹிருதோ நூனம் தச்சுருத்வா சத்வரம் பிரபு ஜலம் ஆவிஷியத்த மகத்வா நாபச்செவ் தரையற்பகம் ஆஸ்தேதேனாகிருதோ நூனம் தச்சுருத்வா சத்வரம் பிரபு ஜலமாவிஷித்த மகத்வம் நாபச்செவ் தரேர்பக்கம் அங்க பிரம்க்கம் ஆய ரூ ஆகம தரமனை நாமச்சயிட்டம் புரிம் தங்க பிரய ரகமத்து தரமனை நாம யமச்சா ஜனம் பிரதமோ சாலாயு சங்கனிய பிரயமோயமாக ஜனசம் பிரதமோ சகதா சங்க பிரயமோயமாக தயோ சபா மகத்தேகம் ப்ரஹீத்தா உச்சாவனம் சர்வூம் லீலா மசியே விணோஞ கரவா கிம் தயோ சஃ மகிரே பத்துப்பிரீத்தம் உவ அவனிருஷ்ணம் சர்வூத்தலையும் மனுஷ ஹே விஷ்ணு குருஹோ கரவா ஸ்ரீ பகவான் வாச்சா குருபத்திரம் யா நீத்தம் நிஜபண்ண நிபந்தனம் ஆனையஸ்வ மகாராஜா மச்சாசன புரஸ்கிருதான் ஸ்ரீ பகவான் வாசா குருபத்திரம் யா நீத்தம் நிஜகர்ம நிபந்தனம் ஆனயஸ்வ மகாராஜ மச்சாசன புரஸ்கிருதான் நாற்பத்தி அப்படிதான் கட்டளையைத்தான் கண்ணன் அந்த யமன் பாப்பம் என்ன சொல்றார் துக்கா பிரம்ம ரிஷிகள் சமுத்திரன் பேசுகிற சமுதிர தேவா கிருஷ்ணா நான் வந்து உன்னுடைய குரு புத்திரனை கொண்டு போகிறேன் பஞ்சஜனன்னு ஒரு பெரிய என்னால் ஜெயிக்க முடியாத ஒரு திதியினுடைய புத்திரன் அசுரன் இருக்கான் தைத்தியம் இருக்கான் சங்க ரூபத்தில் இருக்கான் சங்குக்குள்ளே ஒளிஞ்சுருக்கான் சங்கரூபத்தில் இருக்கான் ஜலத்துக்குள்ளே வந்து எடுத்துருங்க அவன்தான் அநேகமாக நிச்சயமாக அபகரித்திருக்கணும் அப்படி கேட்டு பார்த்த உடனே கண்ணன் பார்த்தார் சர்வேஸ்வரன் பிரபுத்வம் எல்லா விதமான ஈஸ்வரம் இது இருக்கு ஏஷ்மீஸ்வரத்து சக்தி இருக்குது உடனே வந்து விரைவாக ஜலத்துக்குள்ளே நுழைஞ்சார் அப்படி போனார் அப்புறம் அவனை கண்டுபிடிச்சார் அந்த சங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய அவனை அவனை வந்து முடித்தார் சங்கர் அந்த பஞ்சஜனனை முடித்தார் வயத்தில் அவனுடைய குழந்தையை காணவில்லை இந்த சங்கத்தை எடுத்துட்டார் அவன் சரீரத்திலேருந்து ஏற்பட்ட அந்த சங்கத்தை எடுத்துட்டார் தான் சங்கம் ஊதுகிறோம் இல்லையா அது ஊதக்கூடிய சங்கம் அதுதான் பாஞ்சஜன்யம் பஞ்சஜனனுடைய இருந்த சங்கம் பாஞ்சஜன்யம்னு அந்த சங்கத்தை எடுத்துட்டார் உடனே வெளியில் வந்தார் அப்படி பஞ்சஜனங்கிற அசுரனை முடித்தார் அவனோட கூட இருந்த அந்த சங்கமான அதுதான் பாஞ்சஜன்யம் சொல்லப்படுது அங்கே தெரிஞ்சிருந்தார் தேருக்கு வந்தார் பிரராமனோடு சேர்ந்து செம்யமனின்னு சொல்லப்பட்டார் சம்யமனி அப்படின்னு சொல்லப்படும் எமனுக்கும் மிகவும் பிரியமான அவனுடைய வாசஸ்தானம் அவனுடைய இடம் அந்த பட்டத்துக்கு போனார் அவனுடைய பட்டத்துக்கு போனார் வாசஸ்தானம் அங்கே எடுத்து கா எவனுக்கே சங்கு உத இந்த சங்கு சங்கு நம்ம தெற்கில் இந்த மெட்ராஸ் பாஷையில் பார்த்தா அங்கே வருதுன்னா ஒருத்தரோட்டிங்க கடைசி காலத்தை சொல் காண்பிக்கக்கூடிய விஷயம் இது கடைசி காலம் அது வந்து மங்களகரமான விஷயம் சங்கு உதறது ஆனால் வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸில் மெட்ராஸ்னுடைய எல்லாமே விசித்திரமாக இருக்கும் எல்லாம் விசித்திரம்தான் அது காண்பிக்கிறதுன்னா ஒருத்தருடைய கடைசி காலத்தில் ஊதக்கூடிய அளவில் வச்சுருப்பார்கள் அப்படிப்பட்ட எல்லா பிரஜைகளையும் ஜீவராசிகளெல்லாம் அடக்கி ஆழ்ந்து அவர் கண்ட்ரோல் பண்ணவர் அதனால தான் யமன்னு பேர் யமனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் யமர் அடைக்க ஆளக்கூடிய யமன் அந்த மிருத்யு கால மிருத்யு யமன தேவத்தை சங்கத்வனி இந்த சங் தனக்கே என்னோடய ஆறாக வந்து நம்ம இடத்துக்கு வந்து நமக்கே சங்கஊதரான்னு பார்த்து சங்க சங்கத்வனியை பார்த்து கேட்டு வெளியில் வந்தால் நீ பலராமன் ராமகிருஷ்ணன் பக்தியாக தான் அவனுக்கு வந்து அப்படி ஒரு பெருமை அடைந்த மகத்தான பூஜையை செய்தான் சப்பரியாங்கிறது ஒரு பத்ததியான பூஜை பத்ததி சரியான பூஜை பத்தி ஸ்ரீ சப்பரியா அப்படின்னா இருக்கான் அந்த நவாவரண பூஜை பண்ணுறது அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அது ஸ்ரீவித்யா வித்யாசபர் ஸ்ரீ வித்தியாசப்பரியன் அந்த மாதிரி பொதுவான ஒரு அர்த்தம் வந்து பூஜை பத்ததி அப்படி பக்தியால் பெருமை அடைந்தவன் மகத்தான பூஜையை செய்தான் அதாவது இந்த இது அஜாமிட உபாக்கியானத்துக்கு அப்புறம் அங்கே வந்து ராமன் ராமந மகிமை சொல்கிறார் அவனுடைய தூதர்களுக்கு சொன்னார் நாமம் மிகுமையை ஹரிநாமம் மிகுமையை இங்கே வந்து டைரெக்டாக வந்துட்டார் அந்த நாமத்துக்கு உண்டான நாம இங்கே வந்தாச்சு வந்தாச்சா உடனே இப்போ பூஜை பண்ணிட்டார் அப்படி நமஸ்காரம் பண்ணி வணங்கி இருக்கக்கூடிய அவர் வந்து எல்லாரு கதேக்களும் சாட்சி பூத்தனா இருக்கார் அந்தரியாம இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து லீ அப்படி லீலைகள் செய்வதற்காகவே சரித்திரம் செய்வதற்காகவே தெய்வ காரியத்துக்காகவே மானுஷ வேஷம் போட்டு விஷ்ணு உங்களுக்கு நான் என்னப்ப கைக்கறி பண்ணிட்டோம் என்ன பணிபுடை செய்யட்டோம் அப்படின்னு கேட்டார் ஏன்னா தெரியும் அவன் தேவ தேவதை தெரியும் சொன்னார் பகவான் ஏ தமதர்மராஜனை என் கட்டளை முன்னால வச்சுண்டு என் கட்டளை மச்சாசன புரஸ்கிருத்தான் என்னுடைய கட்டளை முன்னால் வச்சுட்டு இங்கே முன் முன்ஜென்மா கர்மா அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் அதனுடைய சாரமாக இங்கே கொண்டு வரப்பட்ட என்னுடைய குரு புத்திரனை இங்கே இது என்னுடைய சாசனம் என்னுடைய கட்டளை அதனால் அவன் வந்து சமுத்திரராஜா அங்கே மூணு நாளில் இதில் இருந்தார் அந்த தெற்கு கடற்க இதில் தெற்கு இந்தியாவில் தான் ராமேஸ்வரம் பக்கத்தில் அங்கே வந்து சைனம் மறந்த தர்பா சைனத்தில் இருந்தார் ராமர் போனோம் இதை தாண்டி போகணும் சமுதிரத்தை தாண்டி போகணும் அதுக்கு வரவே இல்லை அப்புறம் சாபமானிக சோமி நான் வந்து சோழ யார் சமுத்திரம் சோழ இது பிரம்மாசுரத்தை தொடுத்தார் உடனே அப்போ தான் வந்தான் அந்த சமுத்திரராஜன் அப்படிலாம் இங்கே கிடையாது வந்து அப்போ அவன் சொல்கிறான் சாமானிய தர்மத்தை அவன் சொல்கிறேன் இந்த சாமானிய தர்மத்தால் அவர்களுக்கு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் சாமானிய தர்மம் இருக்கு அது இதை பண்ணப்பட்டிருக்கா அதனால அந்தந்த ஜீவர்களுக்கும் அடியான்னுக்கு எந்த ஜீவனுக்கு எப்போ கடைசி காலம் போட்டிருக்கோ அப்போ வந்து கடைசி காலத்தில் கரெக்டாக வந்துடுவார் அது என்னதான் இப்போ சொன்னாலும் ஆனால் யாசை போரும்பா அப்படின்னு சொன்னால் கூட அது வரைக்கும் இருக்க வேண்டியிருக்கேன் போன ஜென்ம கர்மானுசார பிரகாரம் அந்த குருனுடைய புத்திரனை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கான் அவன் வந்து எமனுடைய கண்ட்ரோலில் இருப்பார்கள் இவர்கள் அதனால் என்னுடைய கட் கட்டளை அதை முன்னால் வச்சுட்டு அவனை கொண்டு இங்கே கொடு அப்படின்னு ஒரு அதட்டினான் கண்ணன் அந்த யம தர்மராஜன் பார்ப்போம் அந்த சமுத்திரை போட்டு கொடுத்த உடனே இங்கே பாஞ்ச ஜனன் ஒரு அசுரன் இருக்க அவனை அவன்தான் அந்த குழந்தையை கூண்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் வந்து ஜ உடனே ஜலத்துக்குள்ளே மூழ்கினான் உள்ளே சென்றான் அந்த பா பஞ்ச ஜனன்னு சொல்லப்பட்ட அந்த அசுரனை பார்த்தான் அவனோட இருக்கக்கூடிய அந்த இதுவும் அந்த சங்கத்தையும் பார்த்தான் அவனையும் முடித்தான் அந்த அங்கே வந்து அந்த குழந்தை இல்லை அவனுடைய குழந்தை ஜீவன் அது இல்லை அப்போது அவனுடைய சரீரத்தில் இருந்து சங்கத்தை மாற்றி எடுத்துட்டு அவனோட கூட இருக்கக்கூடிய அந்த சங்கம் அதுனா பஞ்சஜனோட இருக்கக்கூடிய சங்கம் பாஞ்சஜன்யம் அவங்க சங்கத்தை கையில் எடுத்துட்டு அவள் யமன் யமப்பட்டினத்துக்கே நேராக போயிடலாம் அவன் யமப்பட்டினம் வந்து அழகான தலைநகரம் யமனுடைய தலைநகரம் சம்யமனின்னு பேர் அந்த பட்டினத்துக்கு நேராக பலராமனோட தேரில் போயிடார் சங்க ஊதினார் அப்போ யமனுக்கே போய் சங்கத்தை ஊதினார் யமனுடைய வேலை என்ன பேரே அதனால்தான் எல்லா ஜீவராசிகளையும் அடக்கி உடுக்கக்கூடியவன் அடக்கி உடுக்கி ஆளக்கூடியவன் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் அவர்களுக்கு மரணம் விதித்தப்புறம் அவருடைய ஜீவனை கொண்டு பாப புண்ணியங்கள் பிரகாரம் அவர்களுக்கு நீதி வழங்கி எல்லாம் செய்யக்கூடியவன் அங்கே நம்ம ஊருக்கே வந்து சங்கோதராரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த சங்க சப்தம் கேட்டு பயத்தோட வெளியில வந்து பக்தியோட ரெண்டு பேர்களையும் முறைப்படி பூஜை பண்ணான் யார் அந்த யமன் சம்யமனியை பட்ட தலைவன் அப்போது எல்லோரும் உதயத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் நமஸ்க அவரை நமஸ்காரம் பண்ணி விளையாட்டாக மனுஷ ரூபத்தை எடுத்து ஏ விஷ்ணுவோ உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் என்ன பண்ணிட்டோம் நான் என்ன சேவை பண்ணிட்டோம் நான் என்ன செய்வட்டும் என்ன வேணும் என்ன பண்ணிட்டோம் நம்ம இடத்துக்கே வந்திருக்கல அப்படின்னு விண்ணப்பித்தான் செய்தான் அப்போது அங்கே நல்லபடியாக பூஜை பண்ணான் சப்பரியா இதுதான் சிவிஜியா சப்பரியாங்கிற மாதிரி அவன் வந்து மகாவிஷ்ணுவை வந்திருக்கார் அவர் வந்து பாசு பாசு தன்ன இடத்துக்கு வந்தவொடனே அவரை வந்து முறைப்படி அவருக்கு வந்து எப்படி பூஜை பண்ணுமோ பூஜை பண்ணி அவரை கொண்டாடி சொன்னார் பகவான் சொல்கிறார் இம தர்மராஜனே என்னுடைய கட்டளை இதை முன்னால் வச்சுண்டு என் கட்டளை அப்படிங்கிற பேசிஸில் உன்னுடைய சாமானிய தர்மத்தை விட்டுடும் உன் சாமானிய தர்மத்தை விட்டுடும் உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது விதி நிஷேதங்கள்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் விட்டுடும் என்னுடைய கட்டைனுங்கிறத வச்சுண்டு தன்னுடைய முன்வினை அதாவது பழைய பாப்ப புண்ணிய விசேஷங்கள் அவனால் அந்த சஞ்சிதம் இதை பிராரப்தங்கிற கர்ம பிரகாரம் கொண்டு வரப்பட்ட என்னுடைய குரு புத்திரனை இங்கே கொண்டு வந்து கொடு அந்த ஜீவனை கொண்டு வந்து கொடு கொடும் அதை வந்து என்னுடைய தர்மம் தனி ஒரு பக்கம் இருக்கட்டும் இது என்னுடைய கட்டலையும் வச்சு கொண்டு வந்து கொடு அதனால் போன முன்விலைக்கு ஏற்ப அதாவது பாப்ப ஏற்ப இங்கே கொண்டு வரப்பட்ட அந்த என்னுடைய குருனுடைய புத்திரனை இங்கே கொண்டு வந்து எங்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னார் அப்போ மேலே பார்ப்போம் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயத்தை முடித்து விடுவோம் கத்தேதி தேன உபானீதம் குருபுத்திரம் எதூத்தமோ தவஸ் குரவேவேதிமூச்சது கத்தேதி தேனோபீதம் குருபுத்தம் எதோத்தமோ தவ स्वगुवे भूजो वृणी तमूचरु गुरु उभा नमिके संपाद बेक गुरु निष्क्रििय कून युष्पिगुरोुगुरो अवशिष्य नमिके संपाद्या ய கோ நும்விரோ காமாஷம் சுகம் வீரோ கீர்மஸ் பாவன சந்தாம் அயப்பஜம் சுகிரம் வீரோ கீர்மாவனாசி ஆயிகபரத்தஜ குருனா ரேனிம் ஹதம் ஆயோ சுங் தயேன குருனா ரம் ஹசருனா ரலரும் ஹச ஆஜா சுப்பிரம் சத பர்ஜன் வய சமனந்த பிரமனோ அப்பியோ வீ நஷ்டலிவ சமந்தன பிரமனோ அப்பியோ வக்கா நஷ்டல நட்டலப்தனாதிபம் மறுபடியும் பார்ப்போம் நாற்பத்தி ஆறுல இருந்து இந்தோட அந்த ஸ்லோகம் இது இதோட அந்த நாற்பத்தஞ்சாவது தியாயமான அந்த குரு கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அளவில் குருகுல வாசம் குரு தட்சணம் கொடுக்குற அந்த அத்தியாயம் முடிகிறது மறுபடியும் பார்ப்போம் தேேதி உருப்புபம் யதூத்தம துரவே போஜோ விரணேவே தமூச்சு தேதி குருப்புமே போஜோ வணே தமூச்சுருவ சமக்கே சம்பாதிரோவியம் குருனிய கோன் யுஷ்வீரோ கமிஷ் சமியக்கே சம்பாதிரோவியம் குரு கோயுமீரோ காமாஷியம் சுகம் வீர கீர் வாமஸ் பாவன சந்தாம்சி அயா பரத்தம் சுகம் வீர கீர்மஸ் பாவன சந்தாம் அயா பரத்துனா ரத்தீனிங் ஆயோ சுபரம் யாத்த பர்ஜன வை குருனேவனு குருனையோனுஜா ரத்தேனால ஆயோ சுப்பு தாத்த பர்ஜன்ய நேன சமந்தன் பிரஜா சர்வா தராமனார அப்பியந்தோ பஷ்டல இவ சமனந்தன் பிரமஜனா அப்பியந்தோ பஷல இவ இதோட நாற்பத்தி அஞ்சாவது அந்த அத்தியாயம் முடிகிறது அந்த பகவான் யமனை ஒரு மிரட்ட மிரட்டினார் மிரட்டினார் அது ரொம்ப அது ரசிப்பேன் அதை யமதர்மராஜா ஏன் நான் என்னுடைய சாசனம் ஏன் கட்டளை ஆக்கியன் அதை முன்னால் வச்சுருந்து முன்னே போன ஜென்ம கர்மா அப்படின்லாம் சொல்லாமல் நீ இந்த குரு பத்திரனை கொண்டு வந்த குரு பத்திரம் அவங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படியே ஆகட்டும்மா தத்வாஸ்து அப்படியே ஆகட்டும் அவன் மிருத்யுதாவரி பஞ்சதின்னு அப்படின்னு அப்படியாகட்டும் சொல்லி யமனால் அழுத்தப்பட்ட அந்த குரு புத்திரனை யாரவர்களுக்கு சிறந்தவரான யமகிருஷ்ண ராமகிருஷ்ணர்கள் வந்து கொண்டு வந்து அவனை எந்த வயசில் போனானோ இப்போ எந்த வயசில் இருப்பானோ அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த ஆக்கிருத்தையும் வித்தியையும் கொடுத்து குரு கொண்டு சமர்ப்பணம் பண்ணி வேறு என்னதான் பண்ணிட்டோம் நாங்கள் கேளுங்க அப்படின்னு அப்படி அடக்கமாக சாந்திபினி குருகிட்ட சொன்னார் ஆமாம் இப்போ ஒரு பத்து வயசில் போனான்னு வச்சுக்கோம் ஒரு பத்து வருஷம் ஆயிடுத்து வச்சுங்கோ பத்து வயசில் வந்து அயிருந்த ஆக்கிருத்தையோடு கொடுத்தா தன்னுடைய குழந்தைன்னு அது வராது இருபது வயசில் வந்தது பத்து வருஷம் ஆயிடுச்சு இருபது வயசில் என்ன இருக்கோ அப்படி வரணும் வந்த வந்து படிப்பு இல்லாமல் தான அதுக்கு வேண்டி எல்லா பைப் படிப்பும் கொடுக்கணும் அதனால் அவருடைய யோகம் இமாலே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொண்டு வந்து குருக்கு சொன்ன உடனே சந்தோஷம் ஆகிடுச்சு குழந்த உங்கள் ரெண்டு பேர் குரு தட்சன் நன்றாக கொடுக்கப்பட்டது உங்களை அவருடைய குருவுக்கு விருப்பங்கள் எதுதான் நிறைவேறாது உங்களை போன்றவர்களுடைய குருவுக்கும் வேண்டியது எதுதான் கிடைக்கார் அப்படி கொண்டாடினார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்பு